அவர்களும் அதை பருகினார்கள் அவர்கள் பருகி முடித்த பின் மீதி பானம் இருந்தது அவர்களின் வளப்புறத்தில் ஒரு சிறுவரும் இடதுபுறத்தில் வயதில் பெரியவர்களும் அமர்ந்திருந்தனர் அப்போது நபி சொல்லாஹு வாயணி அவர்கள் இவர்களுக்கு நான் இதை கொடுக்க எனக்கு என்று கேட்டார்கள் அவர்களே அல்லாஹுவின் மீது சத்தியமாக மாட்டேன் உங்களிடமிருந்து எனக்கு உரிய பங்கை எவருக்கும் தரமாட்டேன் என்று அந்த சிறுவர் கூறினார் உடனே நபி சொல்லாஹுவாணிஹிவசல்லம் அவர்கள் அவரின் கையில் அந்த பானத்தை ஒப்படைத்தார்கள் புகாரி நான்கு ஐந்து ஒன்று முஸ்லிம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று பூஜ்யம்